தலைப்பு 24 நான்கு கால சங்காரம் மார்க்கண்டர்க்காக ருத்திரமூர்த்தி இடது காலால் யமனை உதைத்ததற்கு நியாயம் மார்க்கண்டர் என்பது மயக்கமாகிய மறைப்பென்னும் மரணத்தை தவிர்த்தது ருத்திரனென்பது தனித்த ஆன்ம யமன் என்பது மயக்கத்தை தரத்தக்க வெகுளி சினம் முதலியன இடது யமனை உதைத்தது என்பது இடது என்பது சந்திரகலை காலென்பது பிராணவாயு ஜனன மரணத்தை உண்டு பண்ணுவது சந்திர சூரிய கதி அதலால் அஞ்ஞான பாசத்தால் சினமாகிற கூற்றுவன் கட்ட விவேகி என்னும் மார்க்கண்டன் ருத்திரன் என்னும் ஆன்ம அறிவோடு கூடவே மேற்படி ருத்திரன் விந்து நஷ்டஞ்ச் செய்கின்ற இடகலையை மேலேற்றி குணங்களாகிய சூழத்தால் கூற்றை ஒழித்து அருளாகிய சத்துவமயமாய் நீடிக்கச் செய்வது யம சம்மாரம்